வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு புவியலுக்காக ரந்தரப்புக்கோட்டை குறிப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் புதிய தலைமைச் செயலாளராக நரேஷ்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு விசாரணையில் சிறந்து விளங்குவதற்கான மத்திய உள்துறை அமைச்சகத்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பதக்கம் வழங்குதல் தொடங்கப்பட்டுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற உள்ள உலக காமன்வெல்த் போட்டிகளில் பெண்களுக்கான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சேர்க்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நினைவு மற்றும் அஞ்சலினால் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு உலகில் செயல்படும் பழமையான நீராவி எஞ்சின் எது மூன்று அமெரிக்காவின் முதல் கேடலினா சேனலை கடந்த முதல் ஆசிய நீச்சல் வீரர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி